அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு செருவந்த பொழுதில் சிறை செய்யா வேந்தன் வெறுவந்து வெய்து தனக்கு காவலாக ஓர் அரண் செய்து கொள்ளாத அரசன் பகைவர் எதிர்த்த காலத்தில் விரைவில் கெடுவான் சரியான நேரத்தில் இந்த குரட்பாக படிக்கிறோம் நாட்டினுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கு படிச்சு பண்ணணும் அப்படிங்கிறது புரிகிறது பகைமை வருவதற்கு முன்னரும் வந்தபோதும் தனக்கு வேண்டிய பாதுகாவலை தேடிக் கொள்ளாத அரசன் பகையின் தாக்குதலுக்கு தானே விரைந்து கெடுவான் பகை வருமுன் காவாத அரசன் தானே கெடுவான் பாதுகாப்பு இல்லையே என்ன ஆகப் போகிறதோ என்ன ஆகப் போகிறதோன்னு நினச்சு நினச்சே கெட்டுப்போம் தான் பாதுகாவலை தேடிக் தனக்குத்தானே வெறுவந்த செயலை செய்து கொள்வது ஆகும் சிறை செய்ய வேந்தன் செருவந்த பொழுதில் வெறுவந்து வெய்து என்று கூட்டிப் பொருள் கொண்டாலும் பொருத்தந்தான் சிறை செய்தல்னு சொன்னால் எனத்தாலும் அரணாலும் பாதுகாவலை உண்டாக்கி கொள்ளுதல் சிறை செய்தல்னால் தன்னை பாதுகாத்துக்கொள்கிறதுன்னு அர்த்தம் வெறு வருதல்னால் அஞ்சுதல்னு அர்த்தம் வெய்துங்கிறதுக்கு வருந்தின்னு அர்த்தம் ஓர் அரசன் அல்லது தலைவன் குடிகளிடத்திலும் தன்னுடன் பணிபுரிபவர்களிடத்திலும் அச்சமூட்டும் வண்ணம் கடுமையான முகத்தை காட்டக்கூடாது கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடாது கடுமையான அதாவது அளவுக்கு அதிகமான தண்டனையை கொடுக்கக்கூடாது கோபத்தில் சீரக்கூடாது என்றெல்லாம் உபதேசித்த திருவள்ளுவெருமான் இந்த குரட்பாவில் ஓர் அரசன் எவ்வாறு முன்னெச்சரிக்கையுடன் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அழகாக நமக்கு உணர்த்துகிறார் அரசன் அல்லது தலைவன் ஒருபொழுதும் தனது விஷயத்திலும் குடிகளின் விஷயத்திலும் கவனக்குறைவுடன் நடந்து கொள்ளல் இக்குரட்பாவில் அஞ்ச வேண்டிய செயலும் அதனால் அடையும் பலனும் கூறப்பட்டன எதுக்கு நாம் பயப்படணுமோ அதையும் சொன்னார் அதனால் அடையக்கூடிய பிரயோஜனத்தையும் சொன்னார் நானூற்றி இருபத்தெட்டாவது குரலை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் அது அறிவுடைமையில் சொல்லியிருக்கிறது அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் எதுக்கு அச்சப்படணுமோ அதுக்கு அச்சப்படாமல் இருக்கிறது அறியாமையைச் சேர்ந்ததாகும் எதற்கு அச்சப்பட வேண்டுமோ அதற்கு அச்சப்படுவது அறிவுள்ளவனுடைய செயல்பாடு என்பது இந்த குரலின் பொருள் நாணுதிஷ்டி காரியாணி பயேஷு ந பிபேதிச்ச க்ஷிப்ரம் ராஜியாச்சுதோ தீனா திருணத்துல்யோ பவிஷியத்தின்னு சொல்லி வால்மீகி ராமாயணத்தில் ஆரண்ய காண்டத்தில் சூர்பனகராவணனிடத்தில் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்குது எந்த அரசன் செய்ய வேண்டிய செயல்களை செய்யவில்லையோ அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சவில்லையோ அவன் விரைவில் அரசாட்சியிலிருந்து நழுவி தரையில் கிடக்கும் புல்லை போன்று மதிப்பிழந்து விடுவான் திருணத்துல்யோ பவிஷியத்தி இனி பதவுரை பார்க்கலாம் சிறை செய்யா தன்னை பாதுகாத்து கொள்ளாத தன்னை பாதுகாத்து கொள்ளாதன தன்னுடைய நாட்டு மக்களை எல்லாத்தையுமே தன்னுடைய நாட்டை பாதுகாத்து கொள்ளாதன் அர்த்தம் வேந்தன் அரசன் அல்லது தலைவன் செருவந்த பொழுதில் போர் அல்லது துன்பம் வந்த நேரத்தில் வெறுவந்து பாதுகாப்பில்லாமல் அஞ்சி வெய்து விரைவில் கெடும் அழிந்து போவான் தன்னையும் தன் நாட்டு மக்களையும் நாட்டையும் முரையாக பாதுகாத்துக் கொள்ளாத அரசன் அல்லது தலைவன் போர் அல்லது துன்பம் வந்த நேரத்தில் பாதுகாப்பில்லாமல் அஞ்சி விரைவில் அழிந்து போவான் இந்த குரட்பா தான் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச வேண்டும் என்றும் அதற்கான செயலை செய்ய வேண்டும் என்றும் அவ்வாறு அஞ்சாமல் செயல்படாமல் போனால் ஏற்படும் தீமையையும் நமக்கு உணர்த்தியிருக்கிறது செருவந்த போழில் சிறை செய்யா வேந்தன் வெறுவந்து மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை